வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களை இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டில் பெருந்தொற்றிலிருந்து விடுபட்டு எல்லோருக்கும் ஒரு நல்ல ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும் நாம் பொதுவாக பிற நம்மை துன்புறுத்தினால் உடனடியாக அவரை பழிக்கு பழி வாங்கிவிட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஒருவரை பழிக்கு பழி வாங்குவதை விட அவரோடு அன்பு பாராட்டி அவரோடு இணைந்து செயல்படும் பொழுது எவ்வளவு அற்புதமானதாக இருக்கும் நினைத்து பாருங்களேன் ஏனென்றால் இந்த உலகில் அன்பு அப்படிங்கிறத விட மிக உயர்ந்த ஒன்று நிச்சயமா இருக்க முடியாது அதை விட பொறுத்துக் அதைவிடவும் உயர்ந்ததாக கருதப்படுகிறது ஏனென்றால் யார் ஒருவர் தாங்க கூடிய மனோபாவத்தையும் தாங்கக்கூடிய வலிமையும் பெற்றிருக்கிறாரோ அவர்தான் வெற்றியாளர் சொல்லப்படுவதுண்டு பாறை இருக்கிறது அந்த பாறையிலே சிற்பி தன் ஒளி கொண்டு தொடர்ந்து அடித்து கொண்டே இருக்கிறான் அந்த பாறை ஒருபொழுதும் எனக்கு வலிக்கிறது அப்படின்னோ அவன் அடிக்கிறதுனால அவனை துன்புறுத்த வேண்டும்னோ நினைக்கிறது இல்லை அதற்கு பதிலாக அவன் அடிக்கிற அடிக்கு அடி வாங்கி உடைபட்டு மிக அழகான ஒரு சிற்பமாக மாறுகிறது மாறுவதும் இருப்பதும் ஒளியின் அடியை தாங்கிக் கொள்ளக்கூடிய அமையும் நிச்சயமாக நாமும் அப்படித்தான் பிறர் ஏற்படுத்தக்கூடிய துன்பத்தை பொறுத்துக் கொள்வது அப்படிங்கிறது நமக்குள் இருக்கக்கூடிய வலிமையும் நாம் சென்று சேரக்கூடிய இடம் அல்லது நம் வாழ்வின் வெற்றி எத்தகையது குறிக்கக்கூடியதாக இருக்கும் எப்படி ஒரு சிலையாவதற்கு சிறு சிறு அளவில் கூட அந்த சிற்பியால் பாறை உடைக்கப்படுகிறதோ அதை போல எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் நாம் பிறரால் துன்புறுத்தப்படலாம் அத்தகைய துன்பங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு பொறுத்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் வெற்றி என்பது மிக இயல்பாக நமக்கு அமையும் இதை வள்ளுவர் சொல்லும் பொழுது கூட மிக தெளிவாக சொல்லுகிறார் நமக்கு துன்பம் செய்வதை தாங்கிக் கொண்டு அவருக்கு நன்மையை செய்யும் பொழுது அவரே நாணும்படியாக அதுவும் ஏனென்றால் ஒருவர் நமக்கு துன்பம் செய்கிறார் அவருக்கு நாம் திரும்ப துன்பம் செய்தால் அது மிக சாதாரணமானதாக இருக்கும் ஆனால் அவருக்கே நாம் நன்மையை செய்யும் பொழுது நமக்கு துன்பம் செய்தவரை வெட்கி தலை உணிவார் இல்லைங்களா அந்த மாதிரி அவர் வெட்கி தனைக்குளையக்கூடிய அளவிற்கு நாம் ஒருவருக்கு நன்மை செய்ய வேண்டும் அவ்வாறு செய்வதுதான் உயர்ந்த மனிதர்களின் அடையாளமாக அல்லது ஒரு வெற்றியாளனின் தகுதியாக நிர்ணயிக்கப்படுகிறது நாம் ஒரு வெற்றியாளராக இருக்க வேண்டும் அப்படின்னா நிச்சயமாக மற்றவர்கள் ஏற்படுத்தக்கூடிய துன்பங்களை பொறுத்து கொண்டு அவரே வெற்றி தலைகுனியக்கூடிய அளவிற்கு அவருக்கு நன்மை செய்ய வேண்டும் திருக்குறள் அறுத்துப்பால் அதிகாரம் முப்பத்தி இன்னா செய்யாமை குரலின் முன்னூத்தி பதினான்கு இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்துவிடல் மீண்டும் குரல் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்துவிடல் இந்த நாள் இணைய நாளாகும் மீண்டும் சந்திப்போம் நன்றி